சபைகளில் சிறந்தது நெருங்கி அமர்ந்து விசாலமாக உள்ளதுதான் என்று நபிசல்லும் அலிஹி வசல்ல அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் அபு தாவோ நான்கு எட்டு இரண்டு பூஜ்ஜியம்